அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அன்பர்களே இந்த திருக்குறட்பாவை வைத்துக்கொண்டு நாம் குடும்ப வாழ்க்கை பற்றின கருத்துக்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ரகு முதல் அத்தியாயத்திலே எட்டாவது ஸ்லோகத்திலே மகாகவி காளிதாசர் இவ்வாறு ஒரு ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார் அதை நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம் சைஷவே வித்யா நாம் எவ்வனே விஷயினாம் வார்த்தக்கியே முனிவிருத்தினாம் யோகே நான்தே தனும் தியஜாம் இளம் வயதில் நன்கு கல்வி கற்பார்கள் ரகுவம்சத்தினர் வாலிப பருவத்திலே இல்லறத்திலே இருந்து புல நின்பங்களை அற வழியிலே நுகர்வார்கள் மக்கட்செல்வங்களை பெற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையின் மூன்றாம் பகுதியில் முனிவர்கள் எப்படி தியானத்தை மேற்கொள்கிறார்களோ அப்படி தியான வாழ்க்கையை தவ வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் நேரத்தில் அல்லது உடலிலிருந்து உயிரை பிரிக்கும் பொழுது யோக சக்தியினால் பிரித்து கொள்வார்கள் அப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எப்படி சொல்லப்போகிறேன் என்று அவையடக்கத்தை சொல்லும் பொழுது மகாகவி காளிதாசர் இவ்வாறு சொல்லுகிறார் இந்த பாடலிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் மாணவ பருவத்திலே அறக்கல்வியை நன்றாக கற்க வேண்டும் அறவழியிலே இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு புலநின்பங்களை அறவழியிலே நுகர வேண்டும் பிறகு வாழ்க்கையின் பிற்பகுதியிலே தவ வாழ்க்கை வாழ்ந்து யோக சக்தியோடு வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்து சொல்லப்பட்டிருப்பது தான் திருக்குறளிலேயும் இருக்கிறது இன்னும் பல குரல்களை இங்கே பார்க்கப் போகிறோம் இந்த முதல் குரட்பாவை வைத்துக்கொண்டே குடும்ப வாழ்க்கையின் அவசியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குடும்பம் என்பது குடும்ப வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக புண்ணியங்களை செய்வதற்காக நம்முடைய தர்மசாஸ்திரம் உபதேசிக்கிறது புலநின்ப நுகர்ச்சி அது ஒரு சிறு அம்சமாக புலனின்ப நுகர்ச்சியை கடைசி நிலையில் வைத்து அற வாழ்க்கை மேல்நிலையில் வைத்திருக்கிறது திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு முன்பும் இருந்த நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் குடும்பத்தை பற்றி சொல்வது அவ்வாறுதான் இதனுடைய பதவரை பார்க்கலாம் இல்வாழ்வான் வீட்டிலிருந்து மனைவியுடன் வாழ்பவன் என்பான் எனப்படுபவன் நல்லாற்றின் நல்ல வழியில் சொல்லும் இயல்புடைய தன்மையை உடைய மூவருக்கும் மாணவன் தவம் செய்வோர் மெய்யுணர்ந்த துறவி ஆகிய மூவருக்கும் நின்ற உறுதியாக நிலைத்து நின்று துணை உதவி புரிய கடமைப்பட்டவன் இதனுடைய பொழிப்புரை வீட்டிலிருந்து மனைவியுடன் வாழ்பவன் எனப்படுகின்றவன் நல்ல வழியில் செல்லும் தன்மையை உடைய மாணவன் தவம் செய்வோர் மெய்யுணர்ந்த துறவி ஆகிய மூவருக்கும் உறுதியாக நிலைத்து நின்று உதவி புரிய கடமைப்பட்டவன் ஆணும் பெண்ணும் அறத்தோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கு இல்லறம் என்று பெயர் கணவனுடைய இலக்கணங்கள் மனைவியினுடைய இலக்கணங்கள் அனைத்தும் நம்முடைய நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றன இருவருமே அறத்தை பற்றி நன்கு கற்றிருக்க வேண்டும் அதுதான் இல்லறத்துக்கு மிக முக்கியமான அடிப்படை இவையெல்லாம் பள்ளியிலேயே ஒருவர் கற்க வேண்டிய பாடங்கள் ஆனால் பள்ளியிலே அவைகள் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது தற்போதைய கல்வி திட்டத்தில் இவை முறையாக இடம்பெறாத காரணத்தால் பெற்றோருக்கே இதை தம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் மாபெரும் குழப்பம் இருக்கிறது என்பது அனுபவ உண்மை வெறும் தேர்வுக்காக மட்டும் இருபது குரட்பாக்களை படிப்பது போதாது ஒவ்வொரு குரட்பாக்களையும் பொருளுணர்ந்து பல சிந்தித்து பார்த்து கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் இது நம்முடைய வாழ்க்கையை பற்றிய வாழ்க்கையில் நம் கடமைகளை பற்றிய கல்வி இதை இல்லறம் அனைவரும் கற்றே ஆக வேண்டும் கணவனுக்கு இருக்க வேண்டிய முதல் இலக்கணம் அவன் அறத்தை பற்றி நன்கு கற்றவனாக இருக்க வேண்டும் அது மட்டும் கற்றவற்றுக்கு ஏற்றவாறு நிற்க வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவனிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் தற்போதுள்ள கல்வி திட்டம் வெறும் பணம் சம்பாதிக்க மட்டுமே கற்றுக் கொடுக்கிறது பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை மட்டும் எடுத்து கூறுகிறது கையில் நாலு காசு இல்லை என்றால் நாய்கூட நம்மை மதிக்காது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தின் சிந்தனை நீ ஒழுக்கமுடையவனாக வாழ்ந்தால் உன்னை தேடி செல்வம் வரும் என்று சொல்லும் துணிவு பலருக்கு இருப்பதில்லை பலர் இன்றைய காலத்திற்கு அறச்சிந்தனை ஒத்துவராது என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் அன்றும் இன்றும் என்றும் அறம் மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நிம்மதியை அள்ளி தருகிறது என்பதில் அணுவளவும் ஐயமில்லை குடும்ப வாழ்க்கையில் நுழைந்தவுடன் செய்ய வேண்டியது தேனிலவு என்ற பெயரில் ஊர் சுற்றுவதல்ல நம் மரபுப்படி கணவனும் மனைவியும் சில நாட்கள் ரிஷியும் ரிஷி பத்னியும் போன்று வாழ வேண்டும் விரதம் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் சில இருக்கின்றன ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காகவே சில சடங்குகள் மந்திரங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் முறையாக நிறைவேற்றிய பிறகுதான் அவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடுவார்கள் அக்காலத்தில் பால்ய விவாகம் நடைபெற்றது அறிகிறோம் பெண்ணுக்கு கணவனே குருவாக இருந்து அறத்தை பற்றி கற்றுத் தருவதாகவும் கேள்விப்படுகிறோம் எல்லா அமைப்புகளிலும் குறைகள் நிறைகள் இருக்கின்றன உலகில் அனைத்து அமைப்புகளிலும் அதாவது சிஸ்டம் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் குறைந்த அளவு குறைகளை உடைய அமைப்புகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டு இருக்கின்றன தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவரின் திருவருளை வேண்டுவோம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மனமார்ந்த தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை